வாழ்த்தோமாக நாம் கேட்டு நம்முடைய ஆத்மாவுக்கு அவர்களை பிரோஜனப்படுத்திக் கொள்ளும் கர்த்தரம் உதவி செய்வாராக தேவனுக்கு மைமண்டதாக தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பிரதானமாக கற்றுத் தந்திருப்பது ஜபம் இன்றைய ஜபத்தின் வாயிலாக நாம் கத்திரத்தில் கேட்க வேண்டும் அப்பொழுது அவர் அவர்களை தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிரமாணங்களை கைகொள்கிறவர்களுக்கு தேவன் வாக்கறி இருக்கிற காரியம் என்று நாம் காண்கின்றோம் எல்லோருக்கும் அல்ல வாதிகளுக்கு தேவன் சபை கொடுக்கிறதுக்கு மழை கத்துட பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை என்ன பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கத்துடைய சொல்லுகிறது ஜபம் என்று சொல்வது பல வகைப்படுகின்றதாக இருக்கின்றது ஜபத்தில் நாம் பொதுவாக எல்லா காரியங்களும் ஒன்றுபோது ஜபிக்கிறது இல்லை ஜபத்தில் அதாவது ஆண்டவராய் தேவன் சொன்னார் இவகைக்கு சாசு ஜபத்தின் all of them. உபவாசத்தினாலுமே எண்ணி மற்றது வெறும் ஜபம் இருக்கிறார் ஜெவமணி இருக்கிறார் ஜெவமணி இருக்கிறார் ஜெவமணி இருக்கிறார் சீடர்கள் ஜெவமணி இருக்கிறார் பார்க்கின்றோம் ஆனபடினால இந்த தேவனுக்கு மகிழை ஒன்றாவதாக அதாவது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம் என்று வேதம் சொல்லுகின்றது மறந்து விடுவார்கள் விடுகின்றது வல்லமை அந்த ஜபத்திற்கு உடனே பதில் கொடுக்கின்றோம் ஜபான் அதாவது பொருத்துறை பண்ணி ஜபிக்கிற ஜவம் ஒரு முக்கியமான ஜபம் ஒன்றில் ஐந்தாவது வாக்கியத்தை சங்கீதம் ஐந்தாவது வாக்கியம் தேவனே நீர் என் பொறுத்துக்கு பயப்படுபவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் தேவனுக்கு மைமை உண்டாவதாக தேவநீர் பொருத்தனை இங்காரன் சொல்லு வாசிக்கின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளை நான் பண்ணிக்கொள்கிற பொருத்தனை ஆண்டவர் கேட்கின்றார் தேவனே நீரின் பொறுத்தனைகளை கேட்டீர் என்றவர் சொல்லுகின்றார் பொறுத்தனைகளை கேட்டீர் பொருத்தரை நான் பண்ணுகிற ஜபத்தை ஆண்டவர் கேட்டீர் உடனே பண்ணி ஜெவனே அவர்கள் என்று கத்தோட திருவிழாக்கு சொல்லுகின்றது அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பதினான்காவது வாக்கியத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் இக்கட்டில் செய்த பொருத்தனை நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லுகின்றார் வாசிக்கலாம் என் வாழ்வான் சொல்லி என் பொருத்தினே உனக்கு செலுத்துவேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஏனென்றால் பொறுத்தனை தேவன் கேட்டிருக்கிறார் இக்கட்டு நேரத்தில் உதடுகளை திறந்து வாயை திறந்து நான் சொன்னால் தேவ சோகத்தில் நிறைவேற்றுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்றார் அருமையான கற்றணும் பிள்ளைகளை அதாவது நான் பொருத்தரை பண்ணி ஜபம் பண்ண வேண்டும் அந்த இக்கட்டிலிருந்து கத்திரவை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில இக்கட்டுகள் நெருக்கங்கள் பாடுகள் பிரயாசங்கள் தேவைக்குரிய காரியங்கள் வியாதி பிணைகள் வரும்போது அவர்கள் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகின்றார் கவனிக்கும் போது இந்த யோனா ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு பொருத்தார் வயிற்றுக்குள் இருந்து சமுத்திரத்தின் அடித்தளத்தில் இந்த பொருத்தரை அவர் பண்ணுகிறார் என்று நாம் காணுகிறோம் உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொறுத்தனையை செலுத்துவேன் லட்சுப்பூர் கருத்துடையது மீனின் வயிற்றுக்குள் இருந்து இப்பொழுது என்னவரே நீர் சொன்னதை செய்யாமல் நீர் சொல்லாததை செய்துவிட்டேன் நீர் என்னை நினைவுக்கு போக சொன்னீர் நான் தரிசீசுக்கு வந்து விட்டேன் தரிசீசு கப்பலில் ஏறிவிட்டேன் அதாவது கப்பலில் இருந்து அத்தனை பேருக்கும் வேதனை உண்டாக ஆரம்பித்து விட்டது வயிற்றுக்குள் அகப்பட்டிருக்கிறேன் நீர் எனக்கு விடுதலை கொடு ஆனால் நான் பொருத்தனை நிறைவேற்ற நீர் எங்கே புகை சொல்கிறீர்களோ அங்கே நான் போவேன் என்று மீனின் வயிற்றுக்குள் அவர் பொருத்தனை பண்ணினார் அருமையான கட்டிட பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கு மாறான காண்பித்தவர்களை செய்யாமல் தவற விட்டுவிட்டேன் ஏற்பட்டிருக்கிறது செய்கிறேன் என்று கைகொள்கிறேன் அடித்தளத்தில் கொண்டு செல்லுகின்றது சீக்கிர நீர் சொன்னதை நான் செய்யாமல் போனதுனால கால தாமதம் பண்ணினாரு உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாய் போனபடினா அலங்கோறப்படுகின்ற அங்கே இருந்து மேலுக்கு மேலே கடலின் அலைகள் எல்லாம் கொந்தளிக்கின்றது என்னுடைய தலையெல்லாம் கடல் பாசி சுட்டி கொண்டது நான் நீரின் வயிற்றுக்குள் அளப்பட்டு கடலுடைய அடிப்படத்துல நான் போக பாதாளத்தினுடைய வயிற்று இருக்கிறேன் நிறைவேற்றுவேன் என்று பொருத்தனை பண்ணினான் இதே யோனாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் நோக்கி விண்ணப்பம் என் நெருக்கத்தில் நான் கற்றலை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை கொண்டது உன்னுடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது நானும் கண்களுக்கு எதிரே எதாபடி தள்ளப்பட்டேன் ஆகின இன்னமும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பொருத்தனை இங்கிருந்து பண்ணுகிறார் பாருங்க எந்த சூழ்நிலையில் பண்ணுகிறார் பாருங்க இங்கிருந்து அவர் பொருத்தனை பண்ணுகின்றார் அந்தவரு என்று சொல்லி கதறுகிறார் இந்த யோனா அந்த மீனில் வயிற்றில் யோனா தன் தேவனாகிய கத்திரன் நோக்கி விண்ணப்பம் என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அரளினார் நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்கிட்டேன் அவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அதாவது தேவசத்திற்கு மாறாக நடந்துவிட்டாலும் அப்படியே கத்தனை கைவிட்டு விடுகிறது இல்லை நான் மறுபடியும் உணர்வுடைந்து மறுபடியும் தேவசமத்தோட வாழ்க்கை கொடுத்து இல்லாத யாரும் தப்பா மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வர முடியுமா மீனின் வயிற்றிலிருந்து ஆக்குவது தேவன் விடுதலை ஆக்கின விடுதலைக்கு வழி இல்லை கற்றுநோய் பாதத்தில் உள்ளார்முத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உண்முடைய வெள்ளங்களும் வெள்ளங்களும் அறைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது இப்பொழுது வயிற்று இல்லையா மேல வெள்ளங்களும் அலைகளும் கொந்தளிப்புகளும் பயங்கரமாக இருக்கிறது அருமையான தேவைய பிள்ளைகளை கத்துடைய வார்த்தையை மீறுவது பயங்கரமான ஆபத்தான காரியம் என்பது நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் அதிலிருந்து யாரும் யாரையும் விடுதலையாக்க முடியாது ஆனப்படினாலே அதற்கு அவர் செய்கிற அறிவையினால் பொருத்தனை பண்ணி ஆண்டு சமூகத்தில் பண்ணினார் என்று நாம் காணுகின்றோம் நானும் கண்களுக்கு எதிரே இராதவொழிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் அருமையான தேவன்ற பிள்ளைகளால் கருத்தர் கேட்டு எனக்கு விடுதலை கொடுத்தார் ஆன அப்படினால என்னுடைய கட்டில என்னுடைய வாயை திறந்து நான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவேன் என்றார் நம்மளே இந்த வார்த்தை வரும்போது நாம் எத்தனை பேர் என்ன பொருத்தனை பண்ணினோம் என்ன பிரச்சனை பண்ணிட்டு மறந்துவிட்டோம் கர்ச்சனை எப்படி என்ன சொன்னார் நாம் மனதில் அதை தீர்மானித்திருந்தோம் கால போக்கில் அதை மறந்து விட்டோமா அதை விட்டு விட்டோமா செய்கின்ற காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் எல்லாம் தோல்வியாக இருக்கின்றதா அதாவது நினைத்தால் ஒன்று நடக்கின்றதா இவர்களை நன்றாக பார்ப்போம் சிந்தித்து பார்ப்போம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக போகும்போது அங்கே கொந்தளிப்பு ஏற்படுகிறது அவர்களுக்கு மாத்திரம் சேர்ந்தவர்களுக்கும் கொந்தளிப்பு ஏற்படுகின்றது ஒரு குடும்பத்தின் தலைவர் மீறுதல் பண்ணிவிட்டால் வீட்டில் மனைவி பிள்ளைகள் சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டு வருகிறார் என்ன செய்ய வேண்டும் என்னை தூக்கி கடலில் போட்டுவிடுங்கள் அமைதி ஏற்படும் என்ற போது இவரை தூக்கி கடல்ல வீசினார்கள் அங்கே கத்த அப்படி அந்த பக்தனை அழித்து விட விரும்பவில்லை அங்கு ரெடியே ஒரு மீன் அடுத்த கப்பல ரெடியாக வைத்திருக்கின்றார் அடுத்தபடி அவங்க தூக்கி போட்டவுடன் ஓடிந்து விழுங்கி கொண்டது இந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இந்த பாதாளத்தில் மூன்று நாள் இவர் இருந்தார் அருமையான குத்தத்தை உணர்ந்து அவர் தேவனிடத்தில் அந்த பொருத்தனை அவர் நிறைவேற்றுவேன் என்றார் பொருத்தனை பண்ணிய உடனே ஆண்டு மீனுக்கு கட்டளை அதை கொண்டு போய் கரையில் எங்கே இவர் எங்கே போக வேண்டுமோ அந்த தேசத்தையும் கரையில் கொண்டு இவரை கைக்கிவிட்டது வர் அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பாக இருந்தார் அந்த பட்டணத்துக்கு அவரது செய்தியை அறிவி அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் என்று நாம் காணுகிறோம் அறிவியாளர்களுடைய நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கலாம் நாம் ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கலாம் நமது மூலமாக எத்தனையோ பேர் காக்கப்பட வேண்டும் நம்முடைய சாட்சியின் மூலமாக வார்த்தையின் மூலமாக எத்தனையோ பேர் மீட்கப்பட வேண்டும் என்று கருத்தல் தீர்மானித்திருப்பார் நாம் காலதாமதம் பண்ணிடுவோம் என்று சொன்னால் நாம் வேறுபக்கமாய்ப்பு ஒன்றும் போய்விடும் என்று ஆதார இருக்கிறது சந்திக்கின்றோமே காரணத்தை உடனே நாம் கண்டுபிடித்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஏற்பட்ட சூழ்நிலையிலே வியாதி புனைகள் துன்பங்கள் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் வேலை இல்லாமல் பல விதமான எதிர்ப்புகள் இவைகளின் மத்தியில் நான் பொருத்தனை பண்ணினேன் ஆண்டவர்களுடைய பொறுத்தனையை கேட்டு எனக்கு பதில் செய்தார் அதை நான் நிறைவேற்றுவேன் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கற்றுட பிள்ளைகளே கற்றுட வார்த்தை நமக்கு நேராய்வு வருகின்றது நான் பொறுத்தன பண்ணுறதை கத்தர் கேட்டிருக்கிறார் நான் ஓரளவுக்குள்ளேன் இனிமேல் நான் ஒரு மணி நேரம் கரெக்டா ஜெவம் பண்ணுவேன் ஆலயத்திற்கு சரியா டைமுக்கு நான் போய்விடுவேன் உண்மையே போய் ஆலயத்தில் ஜெவம் பண்ணுவேன் ஆக ஆரம்பத்தில் இருந்தது போல என்ற வாழ்க்கை நான் வைத்துக் கொள்வேன் உனக்கு பயப்படுவேன் உடைய கற்பனைகளை கை என்னென்ன சத்திகளை நான் கை கொள்ளவில்லையோ அதை கைகொள்வன் இந்த பிரச்சனை மாற்றி போடும் என்று பண்ணினார் அந்த ஆண்டவர் கேட்பார் கேட்பார் கேட்பார் கேட்டிருக்கிறார் என்று அறிவு நமக்கு வேண்டும் உடனே அதை செய்ய வேண்டும் உடனே நிறைவேற்ற வேண்டும் நடந்ததோ நடக்கலையோ நாம் நிறைவேற்றும் போது இரண்டாவதாக நான் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் பொருத்தனை பண்ணின பின்பு விடுதலை ஆன பிறகு எதிர்பார்த்த நன்மை கிடைத்த பிறகு யோசிக்கிறது என்ன ஆகும் மகிமை உண்டாவதாக நான் பண்ணுகிற இந்த பொருத்தனை பாருங்க இது பரிசுத்தம் இந்த பரிசுத்தமானதை தேவனுக்கு செலுத்த வேண்டும் நான் பண்ணிவிட்ட பொருத்தனை கருத்தாவே நான் இதை உமக்கு செய்வேன் இதை உமக்கு செய்வேன் நான் இப்படி நடந்து கொள்வேன் இனிமையால் இந்த பொல்லாத வழிகளை விட்டு நான் திரும்புவேன் நான் தேவ வந்து கொண்டிருந்தாலும் அநேக காரியங்களை குறைவுடைய இருக்கின்றேன் அதை நான் விட்டு விடைகிறேன் ஆண்டவரை யாருக்கும் தெரியாது போதகருக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது குடும்பத்துக்கும் தெரியாது என்னில் ஒரு விலகின இருந்து கொண்டே இருக்கிறது என்கிற நமக்கு தெரியும் அல்லவா அது அது நிமித்தம் ஏற்படுகிறேன் இக்கட்டு சவாதான குறைவு நமக்கு தெரியும் தீர்மானிப்போம் நான் பிரச்சனை பண்ணுகிறேன் நீர் விடுதலை கொடுக்கத்தை செய்யமாட்டேன் ஆரம்பித்தார் செய்ய முடியுமா ஒரு அம்மா ஒரு பொருத்தனை பண்ணாங்கன்னா அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் இது உங்களுக்கு மாத்திரமில்லை நிறைய பேர் இருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறபடினால் இந்த வார்த்தையோடு சேர்ந்து அதுவும் வருகிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு அம்மா ஒரு புரத்தனை பண்ணினாங்க என்ன பொருத்தனை பண்ணாங்கன்னா நிறைய கோழி மூட்டையை அட வச்சாங்க அட வச்சு அட வைக்கும்போது ஒரு ஜபமும் பண்ணி ஒரு செலுவையும் போட்டு ஜபம் பண்ணி அடவை அட வைக்கும்போது என்ன சொன்னாங்க ஆண்டுக்சி விட்டால் ஒரு குஞ்சியை கடவுளுக்காக கொடுத்துடும் பதினஞ்சு முட்டையும் பொறிச்சு பதினைஞ்சு முட்டையும் பொறித்தது பொறித்தது குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக அவ்வளவு அழகாக இருக்கிறது ஆனால் அத்தனையும் வளர்ந்த உடனே பெட்ட குஞ்சாய் அப்போ அவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது இந்த குஞ்ச ஒன்று ஒன்று இந்த பதினஞ்சு ஒரு கோழியும் பெருசாச்சுன்னா நிறைய முட்டை விடும் அப்போ இவைகளை அடை வைத்தார் இவ்வளோ பெரிய ஒரு கோழி பண்ணை நமக்கு உருவாகிவிடும் ஆனால் அப்படின்னாலே இந்த தடவை இல்லை அடுத்த தடவை ஆண்டு அவருக்கு ரெண்டு கொடுத்தர்ல என்று ஒரு தீர்மானம் பண்ணினாங்க ரெண்டு சேர்த்து கொடுத்துருவோம் இந்த இதுகளை பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கிறது இதை கொண்டு போய் எப்படி ஆலயத்தில் வைப்பது என்று தீர்மானம் பண்ணி ராத்திரி இந்த குழந்தையில் ஒரு அழகு பார்த்து அதெல்லாம் கூட்டுகளை அடைத்து வைத்துட்டு தூங்கப் காலையில் வந்தோன்னு பார்ப்பார்கள் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது காலையில் வந்தார் கோழி கூட்டை திறந்தார்கள் கோழி கூட்டக்குள்ளே ராத்திரி ஏதோ ஒரு விசந்து போய் அத்தனை குஞ்சுகளும் தீண்டிவிட்டது ஒரே ஒரு குஞ்சு தான் மீதி இருந்தது மற்ற அத்தனையும் அந்த விசந்தை தீண்டி அத்தனையும் மிடத்தாக கிடக்கிறது கோடி எடுத்தார்கள் அத்தனை இடத்து ஒரு கோழி மட்டும் மீதி உடனே கொண்டு நடந்த சம்பவம் அதை நான் ஆட சொல்ல மாட்டேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் அப்படி நான் அருமையான தேவண்ட பிள்ளைகளை ஓடு ஓடி கொண்டு வந்தார்கள் கடவுளுக்குள்ளது ஒன்று மட்டும் மீதி அதெல்லாம் போய்த்து தேவனுக்கு மகிமை அருமையான தேவண்ட பிள்ளைகளை பொறுத்துறை பண்ணின பின்பு அதாவது யோசிக்கிறதும் பரிசுத்தமானதை முழங்குகிறதும் அது கண்ணியாக மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் ஞானி நடைமுறையில் இருக்கிறதான எழுதியிருக்கிறார் அருமையான கத்துணை பிள்ளைகளை வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி பொறுத்தரை பண்ணித பிறகு ஒப்பு பிறகு தீர்மானித்த பிறகு அந்த செய்வேன் என்று அன்றரிடத்தில் வாக்கு கொடுத்த பிறகு அதை நாம் மாற்றுவோம் என்றால் மாற்றி அமைப்போம் என்று சொன்னால் நம்முடைய உள்ள ஒரு சேஞ்சஸ் ஒன்று பண்ணிக்கொள்வோம் என்றால் அது கண்ணியாக மாறிவிடும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது இங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிற எப்தா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தார் அந்த மனிதன் அதாவது யுத்தத்துக்கு அவர் புறப்படுகிற நேரத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினான் ஆண்ட அம்மானியரை என்னுடைய கையில நீர் ஒப்புக் கொடுப்பீர் என்று சொன்னால் அதாவது வீட்டுக்கு வரும்போது எதிர்கொண்டு வருகிறது எதுவோ அது நான் உமக்கு பலி செலுத்தி விடுவேன் என்ற ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு பண்ணினார் அவருடைய நிறைய மான்கள் ஆடு மாடுகள் கிளிக்க கழுதைகள் குதிரைகள் நிறைய மிருகங்களை அவர் வளர்க்கிறார் அப்படினால இவர் எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் அவர்கள் அம்மா என்று சொல்லி வரவேற்கிறது அறிந்திருக்கிறார் அப்படித்தான் நினைத்தார் நினைத்து அதை உமக்கு நான் பலி செலுத்துவேன் என்று அவர் சென்றார் என்று நாம் காணுகிறோம் நியாயாதிபதி வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரம் முப்பது சமாதானோடு திரும்பி வரும் போது என் வீட்டு வாசப்படி இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகவும் அதை சர்வாங்க செலுத்துவேன் என்றான் எப்தா அம்மோன் புத்தரின் மேல் யுத்தம் பண்ண விரோதமாய் புறப்பட்டு போனார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த எப்தாவுடைய நான் யுத்தத்திற்கு கிளம்புகின்றேன் என்னுடைய கையில நீர் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது வாசல்ல எது இதற்கு எதிர்கொண்டு வருகின்றதோ அதை நான் உமக்காக பலி செலுத்துவேன் என்று தீர்மானித்துக் கொண்டு போனால் அப்படியே அம்னானியரை அவர் மேற்கொண்டார் மேற்கொண்டு அவர் திரும்பி வந்தார் அவருக்கு எது கொண்டு வந்தது என்ன அவருக்கு ஆணுமில்லே பண்ணதில் ஒரே ஒரு பெண்ணு தான் அந்த பெண் பிள்ளை நடனம் ஆடிக்கொண்டிருக்கார் வெற்றியோடு வீட்டுக்கு வருகிறார் என்ற உடனே அவர் தம்மளோட நடனத்தோடு தகப்பனரை சந்திக்க சென்றார் தகப்பனை சந்தித்தார் தகப்பனுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஐயோ என்று சொல்லி ஒரு சிறுத்தலா வசரத்தெல்லாம் கழித்து கொண்டிருந்த மகளோ நான் வாய் திறந்து சொல்லிவிட்டேன் ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்வேன் என்று கேட்டார் என்னுடைய ஆண்டவர் நரபலியை கேட்கிறவர் அல்ல நரபலியை அவர் விரும்புகிறவரும் அல்ல இவராய் பொறுத்தனை பண்ணினார் ஆனால் இந்த பொறுத்தனையில் எவ்வளவு கவனமாக இருந்தார் என்றுதான் இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகின்றது அது பிள்ளையாயிருந்தாலும் சரி எதுவாயிருந்தாலும் சரி வாய் திறந்தும் இந்த ஆண்ட இடத்தில் என்று நிறைவேற்றினார் நம்மளும் சிலர் சிந்திக்கலாம் இந்த பலியை செலுத்தலாமா இது ஆண்டவர் இதை அங்கீகரித்திருப்பாரா என்று நம்மிலும் சிலருக்கு இந்த கேள்வி வரலாம் நான் இப்படி சொல்லுகிற சப்ஜெக்ட் என்ன அதாவது பொருத்தனை பண்ணினதில் அவர் கவனமாக இருந்தார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இப்படி அவர் சென்றார் அமௌவியரை மேற்கொண்டு திரும்பி வந்தார் என்று நாம் காணுகிறோம் அதிகாரம் வாசிக்கலாம் நடனம் செய்து அவ எதிர்கொண்டு வந்தாள் அவள் அவனுக்கு ஒரே பிள்ளை ஆனவள் அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரும் இல்லை குமாரத்தையும் அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை மிகவும் மனமடைய அதை நான் மாற்ற கூடாது என்றான் என் தகப்பனே அல்லவோ அம்மன் புத்திராய் சத்துருக்களுக்கு மைமை உண்டதாங்க அருமையான கத்துணை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சாதாரண காரியங்களை மறந்துவிட்டோம் எத்தனை காரியங்களே ஐயோ இதையா இதுவா நான் இப்படி நினைச்சு சொல்லவில்லையே நான் கேள்வி இருக்கிறது ஏதாவது ஒன்று வரும் என்றுதான் எதிர்பார்த்தார் வந்ததோ ஒரே ஒரு பிள்ளை அளறுகிறார் மகளுக்கு தெரிந்து ஏதோ பிரச்சனை பண்ணி இருக்கிறார் என்றுமா ஒன்பதாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ரெண்டு மாதம் இடத்திற்கு திரும்பி வந்தால் அப்பொழுது அவன் பண்ணிருந்த தன் பொருத்தனின்படி அவளுக்கு செய்தான் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அவள் ஒரு விண்ணப்பம் கேட்டாள் ரெண்டு மாசம் என்னுடைய தோழிகளோடு சேர்ந்து மலைகளுக்கு சென்று நான் துக்கத்தை ஆற்றி வருகிறேன் இது ஒரு கஷ்டமான காரியமாக நமக்கு தோணலாம் இப்பொழுது நாம் கவனிக்கிற காரியம் என்னென்றால் பொருத்தனை ஹலோ ஹலோயா தேவனுடைய பக்தர்கள் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் பொருத்தனை பண்ணினதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்களிலே அதாவது பொருத்தனை பண்ணிவிட்டவர்களை மாற்றுவோம் என்று சொன்னால் அது கண்ணியாக நமக்கு மாறிவிடும் அருமையான கட்டிடப்பிள்ளைகளை சாதாரணமாக எத்தனையோ பேர் என்னெல்லாமோ சொல்லிவிடுகின்றார்கள் எத்தனை பேர் ஒருவர் ஆலயத்துக்கு வந்தார் அவர்கள் குடும்பத்தில் சோதனை ஒரு கொலை குற்றத்திலாகப்பட்டார் இப்படி அண்ணன் தம்பிகளெல்லாம் தேடி அலைகிறார்கள் அவர்கள் இவர் தலைமறை ஆகிவிட்டார் அவரை அவர் அவரை அவரை பிடிப்பதற்கு அவருடைய உடன்பொறுப்புகளை தேடுகின்றார்கள் தேடுகின்றார்கள்ருடன் பிறந்தவர் இங்கே நம்முடைய சபைக்கு அப்போதான் வருகிறார் அவர் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது இதே இடத்துலருந்து நின்று சொன்னார் என்னை யோகத்தில் காப்பாற்றுங்கள் எங்களை இருக்கட்டும் பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது நான் தேவனுடைய கட்டளைகளை மாறாமல் நிறைவேற்றுவேன் அதை நான் சொல்ல வேண்டியதில்லை ஜீவகாலம் முழுவதும் சபையினுடைய ஐக்கியத்தை காத்து நான் பிரமாணங்களை என்னுடைய வருமானத்திலும் என்னுடைய எல்லா காரியங்களும் பிரமாணத்தை நான் ஒழுங்காக கடைபிடிப்போம் நான் என்னுடைய மனைவியும் என்று கையெடுத்து கும்பிட்டாரு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கோயிலுக்கு வருவார்கள் என்று தெரியாது வீட்டுக்கு போக பயந்து இங்கேதான் இருப்பார்கள் கட்டர் எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கிறார் என்னுடைய இக்கட்டில நான் பொறுத்து பண்ண பொறுத்தரே ஆண்டவர் கேட்டார் என்று பிரகாரம் கேட்டார் அவர் விடுதலை ஆக்கிவிட்டார் அந்த காரியம் லெகுவாக முடிந்தது இன்றைக்கு அவர்கள் சபையுட்டு மிகவும் தூரமாக போய்விட்டார்கள் அருமையானவர்களே இது வந்து கத்தடைய சமூகத்தில் இருக்கும் ஆனா இது என்ன ஆகுமா கண்ணியாக மாறிவிடுமாம் கண்ணியாக மாறிவிடும் என்று வே அநேக காரியக்கூடாது அது அப்படினால இப்படிப்பட்ட ஸ்டேஜில் தேவரிட சமத்துல வாய்திருந்து சொல்லி ஏராளமான நன்மைகளை பெற்று ஊழியக்காரர்கள் முழங்காலே நின்று அவர்களுக்காக வேண்டுதல் செய்து வாங்கி கொடுத்த விடுதலை மறந்துவிட்டு அதாவது நாங்கள் இப்படி லகுவாக இருக்கிறோம் எங்கே ஆராதனை தானே நடத்துகிறோம் ஆராதிக்கத்தானே போகிறோம் என்ற நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அது என்னாகும் கண்ணியாக மாறும் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் பண்ணினால் நிறைவேற்ற வேண்டும் அதோடு புறத்தனை பண்ணாமல் இருப்பது நலம் ஆனால் புறத்தனை பண்ணினால் அதை கத்தர் கேட்கிறார் அதனுடைய வெயிட் ரொம்ப பெரியது அதனால் உண்டாகிற நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் ஏராளம் அந்த ஜபத்தை கத்தர் கேட்கின்றார் அந்த ஜபத்திற்கு உடனே பதில் உண்டு என்று நாம் காண்கிறோம் அப்படிப்பட்ட பக்தர்களை தான் கத்தர் தேடுகிறார் குமாரனுடைய ஏக முதல்வன் எனக்காக மோரியாமல் கொண்டு போய் பலி செலுத்துவாயா என்று கேட்டார் செலுத்துகிறே கொடுத்த எதிர்பார்க்கிறார்கள் என்றால் சத்தியத்தை சொல்லக்கூடாது அவளுக்கு சாதகமாகவே சொல்ல வேண்டும் ஒரு அம்மா ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்டார்கள் அதை நான் சொன்னேன் அது அவர்களுக்கு பொருத்தமாகவும் சாதகமாக இருந்தது உடனே அவர் மழரை கூப்பிட்டாரு ஓடியா ஓடி ஐயாட்ட ஜோமண்டவா அப்படின்னு என்ன இந்த அம்மாவும் ஐயா நீ எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அவருடைய விருப்பத்திற்கு அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் அதுதான் அதை நம்ம சொல்லிக் கொடுத்தோம் ஆனால் அதற்கு மாறாக விருப்பத்துக்கு மாறாக வந்திருந்தால் ஏற்றம் அப்பிராயம் அனைவருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கின்றது அருமையான கத்தட பிள்ளைகளை வேதம் இப்படி சொல்லுகின்றது வாசங்க மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வா சொல்லி அறியாமல் சொல்லிவிட்டேன் என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாது கோபம் கொண்டு கைகளின் என்ன நடக்குமா எப்படி ஆகுமா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக புத்தி பிரசகனாலே நான் சொல்லிவிட்டேன் தெரியாமல் சொல்லிவிட்டேன் கருத்தர் மன்னிப்பார்கள் மன்னிக்க கூடிய காரியம் அல்ல ஆண்டவர் என்னுடைய புறச்சனை என்னுடைய வாயிலு சொல்லுகிற வார்த்தையை புறச்சனையை கேட்கின்றார் அதை நிறைவேற்றுகிறார்களா என்று பார்க்கின்றார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா கை என்று பார்க்கிறார் ால் என்னாகுமாம் கையின் கிரியில் அழிக்கப்படுமாம் அது பயங்கரமான ஒரு கஷ்டமான காரியம் என்று நாம் காணுகின்றோம் ஆனால் அப்படினாலே தேவடைய பிள்ளைகள் தங்களுக்கு சாதகமான சொப்பனங்களை சொல்லுகின்றார்கள் தங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆப்போசிட் தங்களுக்கு கை கொள்ள முடியாத விருப்பம் இல்லாத காரியம் இருந்தால் தேவ மனிதரிடத்திலும் சொல்லுகிறது இல்லை என்றால் தங்களுக்கு ஆசிர்வாதமான காரியமாக இருந்தால் சொல்லு அதற்கானல்ல அப்படினாலும் அருமையானவர்களை முதலாவது வாசித்தோம் கருத்தர் நான் ஒரு பண்ணினேன் நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லுகின்றார் யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்து அதாவது பொறுத்தனை பண்ணினார் பொறுத்தனை உடனே தேவன் கேட்டார் கேட்டு அவர் எந்த பட்டணத்துக்கு போகணுமோ அங்கே கொண்டு அந்த மீன் அதை கக்கி போட்டது கரையிலே என்று நாம் காணுகின்றோம் அந்த புறையை அவர் நிறைவேற்றினார் நினைவு படனத்தில் போய் தேவர் செய்தியை அறிவித்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் எப்தா அதாவது ஒரு புரட்சனை பண்ணினார் மகா பயங்கரமான ஒரு இக்கட்டில் இப்ப இருக்கிறார் மகளை கண்டவுடனே வேறு பிள்ளையும் இல்லை வேற பிள்ளைகளும் ஒன்றும் கிடையாது ஒரே மகள் உண்டு இவளையும் நான் பலி செலுத்த வேண்டிய சூழலை வந்துவிட்டது வாய்திறந்து சொன்ன காரியத்தை நிறைவேற்றினார் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கத்தளை பிள்ளைகளை பண்ணின பின்பு வாய் திறந்து யோசிப்பது அது கண்ணியாக இருக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அல்ல சங்கீதம் ஐம்பது இல்லை சங்கீதம் பதினாலு பதினைந்து வசனங்களை நான் வாசிக்கின்ற போது இங்கே கத்தளை வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க தேவனுக்கு ஸ்தோத்திர பண்ணிவிட்டு உன்னதமானவருக்கு ஒன்று என்னை நோக்கி கூப்பிடுப்பேன் அதோடு முடிந்துவிட்டது என்று ஆபத்து வரும் உலகத்தில் இந்த பாடியில் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு ஆபத்துகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சஞ்சலங்கள் உண்டு சிலர் நினைக்கிறார்கள் இதை செய்யங்கள் என்று சொல்வார்கள் ஞானசாமி கத்தட வருகை ஆயத்தப்பட சுகம் பெற்று இதோடு போயிடுவோம் இந்த விடுதலை கிடைத்ததல்ல இதோடு ஒதுக்கிக் கொள்வோம் அடுத்து ஒரு ஆபத்து யாரை நோக்கி கூப்பிடுவது ஆனால் இங்கே அதாவது பொருத்தனை நாம் செலுத்த வேண்டும் ஆபத்து காலத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடும் அவர் நம்மை விடுவிப்பார் நாம் அதுக்கு பிறகு எந்த ஆபத்து இருந்தாலும் கூப்பிடலாம் நடந்தவரே என்று கூப்பிட்டால் நம்ம விடுவிப்பார் நாம் அவரை மகிமைப்படுத்தலாம் அதாவது ஒரு ஆபத்தில் விடுதலை பெற்றுக் கொண்டோம் விட்டு போய்விட்டோம் திருப்பி வருகிற ஆபத்தில் அவர்களுக்கு கூப்பிட முடியாது என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது அப்படியெல்லாம் அருமையான கத்துடைய பிள்ளைகள கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுவது ஒரு உன்னதமான காரியம் அந்த பொருள் நாம் நிறைவேற்ற வேண்டும் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவர்கள் நான் சொந்தரிக்கிறேன் அலை இலையா ஹலையலுயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக மூன்றாவதாக நாம் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு மய்மை ஒன்று சாபு என் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் மூத்தவள் அன்னாள் என்பது மூத்தவருடைய பெயர் இந்த அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லாதபடினால இரண்டாவது ஒரு மனைவியை கட்டினால் அவள் பேர் பெரினாள் என்று நாம் காணுகிறோம் அவளுக்கு அநேக குழந்தைகள் அவளை மனமொழிவை செய்து மனவேதனை நாம் காணுகிறோம் இந்த அண்ணா அதாவது எப்பொழுது அழுது கொண்டே இருப்பாள் என்று அந்த சர்ச்சனை நமக்கு சொல்லுகின்றது அழுது கொண்டிருக்கிறது ஏன் அழுகிறாய் அவர் தேவாலயத்துக்கு போகும்போது எல்லாம் பலி செலுத்தினதில்ல மற்றொருல கொடுக்குற பங்கை விட அந்நாளுக்கு ரெண்டு பங்கு கொடுப்பாராம் அப்படியே அவர் இருந்தார் அவ்வளவு ஏன் அழைகிறார் என்று கேட்ட போது கேட்டுக்கொண்டு அவர் சொல்லுகிறார் அதாவது உனக்கு அநேக பத்து பிள்ளைகள் இருக்கிறதை பார்க்கல நான் இருக்கிறேன் அல்லவா இது போதாதான் உனக்கு என்று சொன்னபோது அவருடைய முடிவு என்ன என்றால் அதாவது நம்முடைய குறை மனித இடத்தில் சொல்லி பெற்றுக்கொள்ள முடியாது அதுபடினால நான் தேவனிடத்துல போய் நான் முறையிட்டு பெயத்தில் மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு அடியாளை நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் ஒ கொடுத்து தேவாலயத்தில் கொண்டு போய் ஊழிய காரணமாக விட்டுவிடுவேன் என்று அம்மா பண்ணினார்கள் என்று நாம் காணுகிறோம் ஆண்டவர் கேட்டார் அண்ணா ஒரு ஆண்மகவை கொடுத்தார் ஹலோ லுயா ஹலே இலையா வர நாளைக்கு வேற குழந்தைகள் இல்லையோ நாட்களுக்கு பிறகு தாரம் கட்டினவளுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கும் ஆனால் இவர் எவ்வளவு நாள் குழந்தை இல்லாமல் இந்த அம்மா இருந்திருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு கிடைத்த இந்த அருமையான குழந்தையை கண்டவுடனே இருக்கிற அதாவது இந்த ஒண்ணுதானை என் ஒன்று என்றால் இன்னொரு காப்பி ஜெவமண்டன் தேவாலயத்தில் அந்த ஒரு இன்னொன்றை கொடுப்பீர்கள் என்றால் அதை நான் விட்டுகிறேன் ஒன்றியிருக்கட்டும் என்று ஜெவமண்டகன் என்று மனித சுவாவம் அப்படி பேசும் வீட்டிலே இருந்தது மறந்தவுடனே சின்ன குழந்தையிலேயே கொண்டு போய் ஏழிய நிலத்திலே ஒப்புவித்து என்று முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் வரைக்குள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் அப்பொழுது இங்கே உமது அண்டையிலே நின்று கர்த்த நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரி நான் தான் என்று ஆண்டவனாக சொல்லுகிறேன் விண்ணப்பம் பண்ணினேன் படி எனக்கு கட்டளை தேவனிடத்தில் கேட்ட அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டு எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் முன்பு ஒரு நாள் வந்த தேவனிடத்தில் மண்டாடி நீர் அல்லவா நீர் என்ன குடித்து விரிச்சவுடன் அந்த ஸ்ரீநாதான் என்னை அனுப்பும்போது சொன்னீர் சமாதானத்தோடு போய் என்று சொன்னி எனக்கு ஒரு ஆண்மகைவை கொடுத்திருக்கிறார் அவனை உம்முடைய கையில் ஒன்று ஒப்படைக்கிறேன் ஊழிய காரணமாக என்று ஒப்படைத்தால் என்றுனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கட்டிட பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்கத்தக்கதாக வசனங்கள் தரப்படுகின்றது ஒரே ஒரு குழந்தை கருத்து கொடுத்திருக்கிறார் அதை விட்டு அதேபடி முன்பு போலதானே நாம் இருக்க போகிறோம் என்று அவர்கள் என்னவே இல்லை என் ஆண்டவனத்தில் பொறுத்துறை பண்ணி ஜபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு அருள் செய்தார் என்று அங்கே ஏலி பிரதான ஆச்சாரியனாகி ஏரிக்கு முன்பாக இந்த பிள்ளை கொண்டு போய் நிறுத்தி விண்ணப்பித்திலே தேவசமத்தில் படைக்கிறேன் என்று விட்டுவிட்டார்கள் அவன் ஆலயத்தில் பெரிய தெற்கனாக மாறிவிட்டார் என்று நாம் காணுகிறோம் இங்கே வந்திருக்கின்ற பிள்ளைகளை பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை பேரிட கொண்டு வரும்போது முதல் கேட்கிற வார்த்தையில் தான் பிள்ளை கர்த்தருக்காக ஒப்புக் கொடுக்கிறீர்களா என்றுதான் முதலில் கேட்கிறோம் பிள்ளை கர்த்தருக்காக ஒப்புக் கொடுக்கிறீர்களா என்று கேட்கப்படுகிறது அவங்க ஒப்புக் கொடுக்கிறோம் அதற்கு பிறகுதான் என்ன பெயரிட வேண்டும் என்று கேட்கப்பட்டு பிள்ளையை ஆசீர்வதித்து கையிலே கொடுக்கிறோம் கர்த்தருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிள்ளை என்று சொல்லி அருமையான தேவைய பிள்ளைகளை கொண்டு போய் அந்த சாபரை போல ஆலயத்தில் விட்டுவிடாவிட்டாலும் அவர்கள ஒழுக்கங்கள் பக்தியில் தெய்வீகத்துக்காக எப்படி வளர்கிறார்கள் என்று நாம் கவனிக்கின்றோவா அப்படித்தான் இருக்கின்றார்களா நம்முடைய பிள்ளைகள ஒழுக்க வரும்போது நம்முடைய அருமையான சகோதர சோதனை போதகர்கள் பெற்றதோர்களாகிய உங்களிடத்தில் ஐயா பிள்ளை கொஞ்சம் பாருங்க கவனிங்க இருக்குது என்று சொல்லும் போது அதற்கு நாம் என்ன பதில் சொல்லுகின்றோம் என்று சொல்லுகின்றோமா ஒப்பு வளரணும் என்று ஒவ்வொருவருக்கும் பிள்ளை யார் கொடுக்கிறது பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் அவருக்காகத்தானே நாம் கொடுக்கின்றோம் நாம் வளர்க்கிறோம் நம்முடைய பிள்ளையாக வளர்க்கிறோம் ஆனால் அது கத்திய பிள்ளை சின்ன வயதிலேயே என்னுடைய பிள்ளைகளை அந்த நாம் நடத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஒரு வீட்டுக்கு அசிவாரம் போடுவதற்காக எங்களை அழைத்திருந்தவர்கள் ஒரு பெரிய பெரிய ஆளுக்கு பெரியப்பட்டதார்கள் பெரிய குடும்பம் பெரிய ஆளுக்கு அங்கே நாம் நம்முடைய ஐக்கியத்தில் அவர்கள் பங்கு பெற்று நம்முடைய நம்முடைய ஜபாதுவினால நிறைய நன்மைகளை பெற்றவர்கள் ஆன அவர்கள் ஜபாதுவுக்கு நம்முடைய ஐக்கியத்தில் இருந்தார்கள் இருந்தார்கள் அப்போது வீடு அசுதாரம்பண்ணையாக வந்து ஜெபம் மணி ஜெவமனு போனோம் அவர்களுக்கு ரெண்டு மூன்று ரெண்டு மூன்று பேத்திமாரெலாம் உண்டு எல்லாரும் மரவழைத்து எல்லோரும் நன்றி ஒரு ஜெபாமு ஜெபா பண்ணும்போது ஒரு ஒரு ஃபோட்டோ போட்டோ எடுக்கும் போது லேசோர் சத்தங்க கண்ண முடிச்சு பாக்க அப்போ பாட்டி பாட்டி வந்து பேத்திய நேரத்தில் சொல்றாங்க பிள்ளை முடி எடுத்து முன்னால போடு முடி எழுத்து முகத்துல போடு முடி எடுத்து முகத்துல போடு ஒழுக்கமா சீவி இருந்த முடிய இங்கே முகத்தலாம் எழுத்துல எழுத்து போடு அப்படி சொல்லி கொடுக்கிறார் பிள்ளை சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுக்கறாங்க ஒழுக்கமா இருக்கிற தலையை உழைத்து முடி எடுத்து முகத்தலை போடு என்று சொன்னாரு எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயி சின்ன வயசுலே பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்களா என்று நான் புரிந்து கொண்டேன் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டவர் பிள்ளைகளை யாருக்காக கொடுக்கிறார் யாருக்காக வளர்க்கும்படி தருகின்றார் அது உலகத்தில் கேடுகட்ட நிலையில் வளர்த்து விடுவதற்காக பிள்ளைகள் தருகின்றார் இல்லை அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இதை நான் உமக்கு உண்டாக கத்திடத்தில் கேட்டேன் இதை கத்திற்காக கொண்டு ஒப்பு கொஞ்சம் வாரிபனாகட்டும் என்று எண்ணவில்லை சின்ன வயதில்லை அதில் என்னடி இருக்குன்னு அவரை பற்றி வருஷந்தோறும் சின்ன சட்டையை கொண்டு போய் கொடுப்பார்கள் அவர் சின்ன பையனாகவே இருக்கும்போது கொண்டு போய் அங்கே விட்டு சின்ன பிள்ளை தானே போட்டோம் கொஞ்ச நாள் அப்புறம் சரியாயிடும் சின்ன பிள்ளையிலே சரி பண்ண வேண்டும் ஹெலையிலா சின்ன குழந்தைகள் ஐந்தில் விளையாது ஐம்பதுல விளையாடும் உழைக்க முடியாது அடிக்கடி சொல்கிற காரியம் தானே பிள்ளைங்க தோட்டம் எங்களுக்கு விவசாயம் புடலஞ்சா தோட்டம் போடுகிறது உண்டு பந்தல் போட்டு அதில் அதுகளெல்லாம் படர விட்டுருந்தோம் அப்படியாது அப்போ அது பிஞ்சுகள் தொங்கிகிற நேரத்தில் பிஞ்சி பூட்டு வெளியே வந்த உடனே ஒரு சின்ன ஓட்டுத் தொண்டை கட்டி போடணும் என்ன கொஞ்சம் ஆன உடனே கொஞ்சம் வெயிட்டு என்ன குடைஞ்சம் போடணும் என்ன கொஞ்சம் கூடணும் போட்டு போட்டு அது அதை வளர்ந்து நல்ல ஒரு காயாக மாறிவிடும் அதை விட்டு விட்டு பிஞ்சியில் விட்டு விட்டால் அதை சுருட்டிக்கிடும் சுருண்டு போகிவிடும் சுருண்ட பிறகு வெயிட்டத்துக்கு போட்டால் தொண்டாக ஒடிஞ்சிக்கிட விழுந்து நாம அறிந்த காரியம் அது இளமையிலேயே அது சின்ன சின்ன வீட்டை கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து அதை நேராக அது மிகவும் அருமையாக மார்க்கெட்டுக்கு போனால் எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது சுட்டி இருக்கிறது யார் வாங்குவார்கள் அருமையானவர்களே நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நிலையில்லாதபடி மனிதனுடைய இறுதி எப்படி இருக்கிறதாம் திருக்குள்ளதும் கேடுபாடு இருக்கிறது மனிதனை நல்லவனாக படைத்தார் அவரோ தனக்கு அநேக உபாயத்தந்தனங்களை தெரிந்து கொண்டார் அருமையான கட்டுரை பிள்ளைகளை மோசடி பெற்றோர்கள் தாயார் சின்ன வயசுல அவர்களுக்கு பாலூட்டி வளர்க்கிற காலத்திலேயே இறைவனை பற்றி அறிவி ஊற்றினார்கள் அவர் கடவுளுக்காக இறங்கினார் உலக பால சந்தோஷம் வேண்டாம் என்று வெறுத்தார் அரண்மனையில் உள்ள சொச வாழ்க்கை வேண்டாம் என்று வெறுத்தார் பதவி பகவருக்கு இல்லை மருமையை கண்டுகொண்டார் அது அப்படினாலும் அவர் பெரும் தலைவனாக மாறினார் இன்றைக்கும் சுவாமி வரும்போது அங்கே அவரும் ஒரு ஆள் நின்றான் இதெல்லாம் வளர்ப்பு அது அப்படினாலே இந்த சாமுவிலே தாயார் சின்ன வயதிலே தான் பண்ணிக்கொண்ட பொருத்தனின்படி கொண்டு தேவாலயத்தில் விட்டார்கள் அவர் பெரிய மனிதனாக மாறிவிட்டார் அருமையான ஒரு உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளையும் கத்திற்காக கொடுங்க ஊழியத்திற்கு என்று நான் சொல்லவில்லை நீங்களுடைய பிள்ளைகளை சின்ன வயதிலே தெய்வீக வழிபாட்டுக்கு நேராக கற்றுடைய காரியத்துக்கு நேராக பிள்ளைகளை திருப்பவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது ஏழ்பாணத்தில் ஒரு பீப்புள் பங்க் மேனேஜர் வீட்டில் தங்கியிருந்தோம் அங்கே ஒரு சின்ன பிள்ளை தோட்டலில் கிடைக்கிற ஒரு பிள்ளை உண்டு நாங்கள் அடுத்த ரொம்பல இருக்கிறோம் இந்த ரொம்பல இருப்பார்கள் அந்த பிள்ளை அழுது விட்டால் அந்த அம்மா கிச்சனில் நிற்பாங்க நின்று உண்டு அங்கேருந்து என்ன சொல்லுவாங்க என்றால் அழாதங்கம்மா வர்றம்மா அழாதங்கம்மா என்று சொல்லுவாங்க சின்ன பச்சிளம் குழந்தை அப்போ அது சின்னதுல படிக்கிறது என்னெண்டா வாங்க போங்க வாங்கம்மா போங்கம்மா இதுதான் படித்தது இப்போ நம்ம கிராமத்து பழக்கம் என்ன அழுதுனா என்ன வார நாய பழக பேசாமல் நாய பேய இப்படி அப்போ அது இதே பச்சு பஞ்சு உள்ளத்தில் அதுதானே பதிஞ்சிடும் உள்ளத்தில் பதிஞ்சிரும் அப்புறம் அதுவும் பேசப்படுத்தவுன்னே இது தான் பேசும் தாயும் தாவப்பனையும் எல்லாரையும் அப்படி தான் பேசும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அண்ணாள் இந்த சாபு வேலை சின்ன வயதில் தேவனுடைய ஊழியக்காரத்தில் ஒப்புக் கொடுத்தார் நீங்கள் அப்படி செய்வீர்களா பிள்ளை காலத்தில் எத்தனை பேர் சொல்லியிருப்பீர்கள் வரைக்கும் ஐயா என்னுடைய பிள்ளையை கவனித்துக் கொள்ளுங்கள் நீடைய பிள்ளைக்கு நல்ல ஆலோசனை கொடுங்கள் இந்த பிள்ளையை நீங்கள் தான் திருத்தணும் இது கத்தர்க்கேற்ற பிரகாரம் திருத்தி விடுங்கள் என்ன நான் கேட்க மாட்டோம் நீங்கள் என்ன செய்வாங்க அவர்கள் நல்லவர்களாக மாற்றுவாங்க அப்படி நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய மூத்த அருமையான சகோதர சோதிகரத்தில் சொல்ல வேண்டும் இந்த பிள்ளை ஏதா தவிர்த்தால் சொல்லுங்கள் எப்படியாவது கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக அது இருக்கணும் என்று நாம் சொல்லுகிறோம் சொல்ல வேண்டும் இந்த பிரகாரம் கத்திற்கேற்ற பிரகாரம் பிள்ளைகளை வளர்த்து விடுவீர்களும் அதாவது பரிசுத்தது முழுங்குகிறதும் கற்றற்கென்று ஒப்படைத்த சொன்ன காரியத்தை அந்த நேரத்தை அந்த காரியத்தை நான் உள்ளே முழிஞ்சிவிட்டு தூதனுக்கு முன்பாக அறியாமல் சொல்லிவிட்டேன் பதறிப்போய் சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அது கையின் பிரயாசத்தை கூட அழித்து விடுமா ரொம்ப பின்னுடைவு மோசமாக இருக்கும் என்று இறைவாக்கு சொல்கிறது அருமையான இந்த வார்த்தையில் உங்களுக்கு பயமுறுத்தினது போல இது உண்மையான காரியம் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக ஆனப்பட இந்த அண்ணா தேவ சமூகத்துல பிரார்த்தனை பண்ணி காரியத்தை நிறைவேற்றினால் அதற்கு பிறகு கருத்தில அப்படியே விட்டு வாசிங்க ஒன்று சுவாமிகள் இரண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வாசிக்கலாம் ஒப்பு கத்தருக்கு அதை ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கத்தருவனுக்கு அவளாலே சந்தானம் கட்டலிடுவாராக என்றார் என்று ஏலி ஆசிர்வதித்து அனுப்பினார் அப்படியே கத்தர் அண்ணாட்சி அண்ணா கடாட்சி ஆசிர்வதித்தார் அவள் கர்ப்பந்தரித்த மூன்று குமாரரையும் திரும்ப பிள்ளைகளை திரும்ப பெற்றுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையானவர்களே நாம் கர்த்தருக்கு என்று செய்யும் போது கர்த்தர் ஏராளமும் தாராளமாக நம்மை ஆசிர்வதிக்க அவர் சுத்தம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கேட்டேன் கர்த்தனத்தில் எப்படி பொறுத்தரவே கேட்டேன் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அதை கத்தர்கன்று கொடுக்கிறேன் என்று சொன்னபடினால கர்த்தர் அண்ணாளை கலாச்சாரத்து குமாரர்களையும் திரும்ப இரண்டு குமாரத்தையும் ஐந்து பிள்ளைகளை மீண்டும் கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அது எப்படினாலும் பண்ணினதே செலுத்த வேண்டும் பொ ஜம் பண்ண வேண்டும் அந்த ஜபத்தை கத்தர் கேட்கிறார் என்று வேதம் சொல்கிறது அதற்காக நான் ஆண்டு ஸ்வோத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமண்டாவதாக கூடியிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் வருகிற நெருக்கடி சூழல் மத்தில பண்ணி ஜபம் பண்ணுங்கள் அன்று வருக ஒழுங்காக ஜபம் பண்ணுவேன் ஒழுங்காக தேவாலயத்துக்கு போவேன் நான் ஒழுங்காக இந்த பிரகாரம் நடக்க மாட்டேன் என்று நாம் சொல்லுவோமாக இந்த பிரகாரம் செய்வோம் அல்லா ரேல்வையா அந்த படம் யாரை நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் நாங்கநேரியில் ஒரு ரைஸ் மில் ஓனர் இருக்கிறார் அவருக்கு நிறைய பஸ்ஸுகள் ஓடுகிறது கவர்மெனி டிரான்ஸ்போர்ட் வந்து நிறைய பஸ் ஓடுகிறது ரொம்ப பக்தி உள்ளவர்கள் ஆனால் ஆவிக்குரிய வழியில் அவர் உணர்வு இல்லை அதான் நான் சொல்லுகிறேன் அல்லவா எந்த பிரமாணத்தை கை கொள்கிறோமோ அந்த பிரமாணத்துக்குரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் சிலருக்கு காணிக்க கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாரு பரலோகம் போகிறதுக்கு வேற பிரமாணம் இருக்கிறது அந்த பிரமாணங்கள்லாம் கை கொண்டோம்னா பரலோகத்துக்கு போக முடியும் மற்றபடி இங்கேயே சும்மா சாதாரண உலக பிரகாரமான சபையில் இருக்கிறவர்கள் கூட இந்த பிரமாணத்தை தசோவாக பிரமாணத்தை கை கொண்டு நிறைய ஆசீர்வாத பூமியில பெற்றிருக்கிறாரு பெற்றுக் கொண்டிருக்கிறாரு பரலோகம் போவதற்கு அது போதாது அதுக்கு மறுபடி முறக்கணும் எப்படியோ நாங்கள் அவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு சபையில் உள்ளவர் தான் அவரை பார்க்கிறதுக்கு எங்களை நம்முடைய ஊழியக்காரர் அழைத்து சென்றார் அங்கே அவருடைய இளைய மகன் அவருடனால் பேசி கொண்டிருந்தோம் தவப்பனார் அப்படி தான் இறந்திருக்கிறார்னால அப்போ அவர் எங்களுக்கு சூழலோட சாட்சி சொன்னார் அதை நான் எப்படி ஆசிரிக்கப்பட்டேன் நாங்கள் எப்படி ஆசிரியக்கப்பட்டோம் எங்கள் அப்பா சாதாரண ஒரு ஆள் தலை சுமடாக சுமந்து வியாபாரம் பண்ணி எங்களைலாம் வளர்த்தது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தோடைய பிரமாணத்தை கை கொள்ள ஆரம்பித்தார் படித்து இது அப்படியே அவர் சொல்வார் கொஞ்சம் கொஞ்சம் வயல்கள்லாம் வாங்க ஆரம்பித்தார் அந்த வயலில் விளைகிறது அங்கேயே காத்திலிருந்து ஆலயத்துக்கு கத்தருக்குரியதை அனுப்பிவிடுவார் இப்படி இருந்தார் இப்படி இருந்து ஆஸ்ரோதிக்கப்பட்டு ஆசிரியக்கப்பட்டு நிறைய பஸ்ஸ்கள் ஓடுகிறது ரைஸ் மல்கள் எனக்கு பெரிய வசதியாக ஆகிவிட்டோம் எப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா திடீர் என்று காலமாகிவிட்டார் தாப்பனாருடைய என்றால் என்னுடைய பிள்ளைகள் இந்த பிரமாணத்தை கை இல்லையோ தெரியவில்லையோ என்று எண்ணி அவர் தன்னுடைய சொத்துல ஒரு பகுதியை ஆலயத்துக்கு எழுதி வைத்து விட்டார் எழுதி வைத்துவிட்டு இதில் உடைகிற வருமானங்கள் எல்லாம் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று ஏராம் தாராளமாக கருத்தர் இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசிரிக்கிறோம் இல்லை என்று சோதித்து யார் சொல்லுகிறார் சேனைகளின் தேவனாகிய கருத்தர் சொல்லுகிறார் இடம் கொள்ளாமற் என்று அப்போ அந்த வரகாரம் ஆசிரியப்பட்டிருக்கிறோம் இப்படி இருக்கும்போது புதுக்கணக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போடுவோம் இப்போ இந்த வருஷம் வரும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க இப்ப நான் புதுக்கணக்கு போடணும் அப்பா மாதிரி நாமளும் செய்வோம் சொல்லி அண்ணன் தம்பி எல்லாரும் உட்கார்ந்தோம் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு எங்க அப்பா செய்த மாதிரியே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள இருந்தது ஆனால் அண்ணம் சொல்லிட்டா வருத்தப்பட்டு சண்டைக்கு வந்துடக்கூடாது என்று எனக்கு பயமா இருந்தது இப்படி இருக்கும்போது கணக்கு போடும் போது கடவுளுக்கு ஒரு பகுதி வரும் அப்போ அந்த மூத்த அண்ணன் கேட்டிருக்கிறார் என்ன செய்வணும் விரும்புகிறீர்கள் என்று அப்படி இருக்கும்போது இன்னொருவர் சொல்லியிருக்கார் தம்பி அண்ணா இப்படி இவ்வளவுதான் குடுப்பம் என்று சொல்லிவிடாதுங்க நம்ம அப்பா செய்த பிரகாரம் செய்ய வேண்டும் இல்லையிலோயா அப்பா எப்படி நடந்தார்களோ அந்த வழியில் நாம் நடக்க வேண்டும் அந்த வழியில் தான் இந்த ஆசிர்வாதம் என்று நாம் பெற்றிருக்கின்றோம் நாம் இந்த வழியில் பெற்று வழியில் சொன்ன நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தின் வழியை நாம் காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த பிரகாரம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் கடவுளை எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இல்லையிலா அதை நாங்கள் கேட்டோம் அப்போது அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஆலோசனை கொடுத்தோம் நல்லதுய்யா அவங்களுக்கு பூரகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழியை அப்பா கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ரொம்ப சந்தோஷம் பர்லகத்துக்கு போகிற ஒரு வழி இருக்கிறது அல்லவா அதை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அதுக்குரிய ஆலோசனை கொடுக்கத்தானே செய்யணும் அந்த ஆலோசனை கொடுத்த போது கேட்டுக்கொண்டார்கள் இல்லை ஆ தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அண்ணால் கற்றிருக்கென்று கொடுத்தாள் கர்த்தர் அவருக்கு மீண்டும் ஐந்து மடங்காக ஆசிர்வதித்தார் ஐந்து குழந்தைகளை திரும்பவும் கொடுத்தார் என்று கற்றடை வேதம் சொல்லுகிறபடினாலே ஆண்டு அவரை நான் சோதர்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டவதாக அருமையான கற்றடை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் பண்ண வேண்டும் ஜபம் பல்வேறு படும் அதில் ஒன்று பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுவது இந்த பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணினவர்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் யோனாவினுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கடிகள் மாறி அவர் மறுபடியும் கற்றடை ஒழித்து செய்தார் என்று நாம் காண்கிறோம் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதே பக்தர்களுடைய நோக்கமாயிருந்தது எப்தா அப்படி செய்தார் அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அன்னால் தன்னுடைய குறைவில் ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினார் கர்த்தர்களுடைய பொருத்தனையை கேட்டார் அவளை கடாட்சித்தார் அவளுக்கு ஒரு ஆண்மகவை கொடுத்தார் அந்த ஆண்மகவை பொருத்தனை பண்ணிய பிரகாரம் அது கொண்டு அவை கர்த்துட சமத்தில் ஒப்படைத்து விட்டார் கர்த்தரதை பார்த்தார் மீண்டும் அவர்களை அவளை ஆசீர் மேன்மைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அவரை அருமையான கற்றலை பிள்ளைகளை நாம் பொறுத்தனை பண்ணி இருக்கிறோமா அதை செலுத்தி விடுவோம் நான் பொறுத்தனை பண்ணி ஜபிக்கலையா வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் குறைபாடுகள் நெருக்கடியில் இருக்கிறோமா பொறுத்தனை ஜெபம் பண்ணுவோம் அதை நாம் செலுத்துவோம் தலைவரை நோக்கிடுவது என்னவென்றால் அல்லதுபடி ஆணையிட்டு நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கோத்தரங்களை தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு புரத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய சொன்ன காரியப்படியே ஆண்டவருக்கு அவைகளை செலுத்த வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகளே இல்லையா அலையிலொய்யா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகள நம்முடைய வாழ்க்கையில வாய் திறந்து சொன்ன காரியங்கள் நிறைவேற்றப்படாமல் அவைகளை நாம் அந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிட்ட நேரத்தில் கற்று அந்த காரியத்தை கேட்டு நமக்கு நன்மை செய்திருக்கிறாரா நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் அலையலையா நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் தேவனிடத்தில் வாய்திருந்து சொன்ன காரியத்தை சொல் தவறாமல் ஒரு வார்த்தையும் விடாமல் அவைகளை நிறைவேற்றோமாக கற்று நம்மை ஆசீர்வதிப்பார் அலையலோயா யோனாவுக்குண்டான விடுதலை நமக்கு உண்டு அந்நாளை தேவன் நமக்கும் அந்த ஆசிர்வாதத்தை அருளுவார் அந்த பிரகாரமாக மாத்திரமல்ல எத்தனையோ வகையில் கர்த்தனமை ஆசிர்வதிக்க சுத்தம் கொண்டவராக இருக்கிறார் கவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கத்தடை பிள்ளைகள் ஆயுத்தமாக அவைகளை விட்டுவிட வேண்டாம் பழைய பாடலில் நிறைய இருக்கின்றது அவைகளை நான் உங்களது பார்க்கவில்லை தேவனுக்கு மயிமை அது தேவ சபத்தில் வந்து இருக்கிறாருமே என்பது பிரார்த்தனை பண்ணி ஜபிக்கிற ஜெபம் பண்ணுற காரியம் புர்த்தனை பண்ணிய காரியத்தை